வணக்கம் ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றிணையின் புதறிவு குவியலுக்காக நான் உங்கள் நேற்றைய புதறிவு கேள்விகளுக்கான பதில்கள் இதோ ஒன்று இந்தியாவில் தேசிய நாடக பள்ளி புதுதில்லியில் அமைந்துள்ளது இரண்டு உலகில் அன் அண்டார்டிகா பனிப்பாறைகளை கண்காணிக்கும் அமைப்பு அமெரிக்க தேசிய பணி மையம் மூன்று பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் மதன் மோகன் மாளவியா இனி இன்றைய புதரவி கேள்விகள் உங்களுக்காக இதோ ஒன்று இந்தியா கூட்டாட்சி முறை சமச்சீர் கூட்டாட்சி முறையா அல்லது சமச்சீரற்ற கூட்டாட்சி முறையா இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டின் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியின் பெண்கள் பிரிவின் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார் மூன்று இந்தியாவின் முதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் ராஜ்யசபா உறுப்பினர் யார் நன்றி